சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தே பரம்ப அதுவைத்தனு நாற்பத்தொம்பதாவது सर्पो सर्पो भोगा சர்ப்போ திருஷதி கல்யாத்மாஸ்சார जानतो यद्यकर्मिण रज्जु सर्पम अद्वैत ज्ञान नन न ஆச்சாரியர் திரும்ப திரும்ப பல விஷயங்களை கூறி மனதிலே மெய்ப்பொருளை பதிய வைக்கின்றார் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழகு குணங்கள் எல்லாமே நான் அல்ல அது என் இடத்திலே இருக்கிறது என்னை சார்ந்து இருக்கிறது அது நிலையில்லாதது மாறக்கூடியது அவைகளுக்கு சாட்சியான நான் மாறாதவன் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அவைகள் ஒரு தோற்றம் உண்மை அல்ல இதை ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தின் கருத்தாகும் ஐம்பதாவது ஸ்லோகம் சொல்லுகிறது அறியாமையிலிருந்து கொண்டு கர்மங்களை செய்து கொண்டிருப்பவனுக்குத்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புச் சுழலாகிய சம்சாரம் தொடர்கிறது ஆனால் அறிவாளிக்கு கர்மங்களை துறந்துவிட்ட என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அஜ்ஞானிக்கு கர்மத்தை செய்கிற அஜானிக்கு சம்சாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறதோ கர்மங்களை விட்டுவிட்ட ஞானிக்கு சம்சாரம் இல்லை என்று புரிந்து வேண்டும் அப்படி ஒருவேளை கர்மத்தை செய்வதாக இருந்தாலும் கூட அது அகர்த்திருவ புத்தியோடு செய்யப்படுவதால் அது சம்சாரத்தை கொடுக்காது ஆக ஞானிக்கு கர்மம் செய்யறதாக இருந்தாலும் செய்யலாம் விடுறதாக இருந்தாலும் விடலாம் பெறுவதற்காகவோ அல்லது ஞானத்தை பெற்ற பிறகோ கர்மங்களை துறக்கலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது வைதிக கர்மங்களையும் துறக்கலாம் லௌகிக கர்மங்களையும் துறந்து விடலாம் லௌகிக கர்மம் வைதிக கர்மம் இரண்டையுமே துறப்பதற்கு விட்டுவிடுவதற்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கிறது ஆனால் ஒரு நிபந்தனை ஞானத்தை பெறுவதற்காக விடுவதாக இருக்க வேண்டும் அல்லது ஞானத்தை பெற்றதினால் விடுவதாக இருக்கலாம் விவிதிஷா சந்நியாசா ஆர் வித்வத் சன்னியாச இந்த கண்டிஷனை வச்சுட்டு தான் கர்மாவை விட சொல்லுவோமே தவிர முட்டாள்தனமாக கர்மாவை விட்டுடுறதுன்னு சொல்ல மாட்டோம் ஆகையினால இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அஜ்ஞானியான கர்மிக்கு எப்படி சம்சாரம் தொடர்கிறதோ அப்படி ஞானிக்கு சம்சாரம் தொடர்வதில்லை என்று தெளிவுபடுத்துகிறது இப்போ நீங்கள் இதை வந்து அர்த்தம் பண்ணிக்கணும் அஜானி கர்மாவை பண்ணுறதில்லைன்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்கிறதுனால இல்லை ஒருவேளை கிரகஸ்தானியாக இருந்தால் கர்மாவை விட முடியாது அகர்த்திருட்ர்பணம்மாதம் என்று சொன்னபடி அகர்த்திரு கர்மவை பண்ணக்கூடும் சக்தியவி கி பார்த்த குறியம் தாச சிக்கி ஈர்ஷு லோகசங்கிரகம் என்று மூன்றாவது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கீதையில் எப்படி அறியாமையில் இருப்பவர்கள் பற்றோடு செயலாற்றுகின்றார்களோ அப்படி அறிவாளிகள் பற்றற்றவர்களாய் செயல்களை புரிந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பகவான் சொல்லுகிறார் ஒருவேளை அவ்வாறு விரும்பினால் செயல்களை புரிவதிலும் தடை ஒன்றும் கிடையாது ஆனால் அது ஆப்ஷன் இருக்கு பண்றதா இருந்தா பண்ணலாம் விடுறதா இருந்தா விடலாம் ஆனா ரொம்ப முக்கியம் கர்த்த புத்தி தியாகா கர்மாவை விடுறோமோ இல்லையோ கர்த்த புத்தியை தியாகம் பண்ணியாகணும் கர்த்தத்வுத்தி போகணும்னா அகம் அகர்த்தாங்கிற ஞானம் வரணும் ஆத்மா அல்லது நான் அகர்த்தா என்கின்ற ஜானம் வந்தால்தான் நான் கர்மங்களை செய்கின்ற கர்த்தா என்கின்ற புத்தி நீங்கும் ஆகவே அறிவாளிக்கு சம்சாரம் இல்லை பாஷ்யமாக கர்மத்தை துறந்து விட்டாலும் அது கர்த்தத்துவ புத்தி இருக்காது வியாவகாரிக கிருவ புத்திய வச்சிருக்கலாம் சில பேர் கர்மாவை பண்ணிண்டு வியாவகாரிக கர்த்தியும் எனக்கு வேண்டாம் நம்ம விடலாம் அதுக்கு அதிகாரம் இருக்குறது அதுக்கு பக்குவம் இருந்தால் விடலாம் ஆக வியாபகாரிக கர்த்த புத்தியை வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறது சாய்ஸ் இருக்கு இப்ப ேவ சம்சார இதுக்கு ஒரு விளக்கத்துக்காக இதை பற்றி சொன்னேன் ஏன்னா அக்ஞர்மியான அக்ஞானிக்கு எப்படி சம்சாரம் இருக்கிறதோ அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும் அறிவாளிக்கு போடுற போது அகர்மியான அறிவாளிக்கு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணும் அகர்மியான அறிவாளிக்கு கர்மம் சம்சாரம் இல்லை அக்கர்மிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் லிட்ரலாவே நிஜமாவே சன்னியாசம் பண்ணிவிட்டான் எல்லாத்தையும் கர்மாவை விட்டுவிட்டான் வைதிக கர்மாவையும் விட்டாச்சு லௌகிக்க கர்மாவையும் விட்டாச்சு வேணும்னா பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு பேசாமல் இருக்கான் தவறு வேறும் பண்றது அது அவனுடைய சாய்ஸ் அவன் வேணும்னா கர்மா பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் ஆகவே இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது அறிவாளியான அகர்மிக்கு சம்சாரம் இல்லை எல்லாம் உங்களுக்கு கீதையில் இருக்கிற ஸ்லோகம்லாம் ஞாபகப்படுத்தின்னா தெரியும் நாலாவது அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயெல்லாம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஞானி கர்மம் பண்ணுறதையே தான் பகவான் சொல்லின்னு இருக்கார் அதனால் லோக சங்கிரகம்ங்கிற பேரில் ஞானியும் கர்மா பண்ணுறதை பற்றி தான் பகவான் பேசுகிறார் ஆனால் சாய்ஸ் இருக்குது வேணும்னா விடலாம் வேணும்னா பண்ணலாம் அதை ஆளை பொறுத்துருக்கு அடுத்த வரி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் எப்படி சம்சாரம் இல்லைங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறது கயிற்றில் அறியாதவனுக்கு கயிற்றில் பாம்பினால் பயம் உண்டாகிறது இது கயிறு என்று அறிந்தவனுக்கு பயம் உண்டாவதில்லை என்றா என்று ரெண்டாவது வரி திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறது அஜானதா ரஜு சர்ப்பம் ரஜு சர்பீகி அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும் பயம் ரஜ்ஜு சர்ப்பம் பயம் உத் ரஜ்ஜு சர்பமானது உற்பத்தியை பயத்தை உண்டு பண்ணுகிறது பயத்தை உண்டு பண்ணுகிறது பயம் உற்பத்தியதே ரஜ்ஜு சர்ப்பு அஜானத அறிவாளிக்கு அஜ்ஞானிக்கு ரஜ்ஜு சர்ப்பமானது பயத்தை உண்டு பண்ணுகிறது ஜானதா நைவ பீகி ஜானதா அறிவாளிக்கு அறிவாளிக்குன்னா அறிந்தவனுக்கு இந்த இடத்துல இவன் வந்து ரஜ்ஜு சர்ப அஜானி ரஜ்ஜு சர்ப் ரஜ்ஜு ஜானி भयं नैव यहा ய நோய சர்ப்பா ரஜ்ஜூல எவங்க பாம்ப பாக்கானோ அவன் பயத்தை அடைகிறான் அதனால் அப்படி பிடிக்கணும் அஜானு சப்பம் எத்வது பீதி த ஜதா நைவ பவதி அவ்வளவுதான் அறிபவனுக்கு ஒருபொழுதும் பயம் இல்லை அறி அறியாமையில் இருப்பவனுக்குத்தான் பயம் வெள்ளத்தனக இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள அப்படி ஒரு திருக்குறள் இருக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் புத்திசாலி அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினானா இல்லாமல் போயிடுமா வெள்ளத்தனைய இடும்ப அறிவுடையான்த்தின் உள்ள கெடும் ஆகையின இல்லாமல் போயிடும் துக்கமே கிடையாது சம்சாரா நாஸ்தி அது திருஷ்டாந்தம் சரியா சொல்லியிருக்கு கயிற்றில் கற்பிக்கப்பட்டிருப்பது போல்தான் இந்த சம்சாரம் பிரம்மத்தில் மாயையால் சம்சாரமானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான் ஞானி அதனால் நெஸ்ய சம்சாரா நாஸ்தேவ ஒரு இல்லவே இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு சம்சாரம் இருந்ததும் இல்லை முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கவும் இல்லை இனி இருக்கவும் இருக்காது நான் இருந்துன்னு நினைச்சதெல்லாம் முட்டாழ்த்தணும் இல்லாததை போய் இருக்குதுன்னு நினைத்து எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது ஒருபொழுதும் இல்லை என்று புரிந்துவிட்டது குருவின் அருளால் சாஸ்திரத்தின் கிருபையால் வித்யா மாயையின் அனுகிரகத்தால் எனக்கு புரிந்துவிட்டது அடுத்த ஸ்லோகம் ஜலாஜம்வே சைன்வியோய जलयोगा, जलंभवेत। जलयोगा, जलंभवेत। तथा ஜலாஜ்ஜம்மோ து ஆம வேதின நிதித்தியாசனத்தின் பிரயோஜனமானது இந்த ஸ்லோகத்திலே கூறப்பட்டிருக்கிறது நிதித்தியாசனம் வேதாந்த தத்துவத்தியானம் ஸ்வரூபத்யானம் பிரம்ம தியானம் அதனுடைய பிரயோஜனம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி என்று எவனொருவன் தியானம் பண்ணுகிறானோ அந்த தியானத்தின் பிரயோஜனம் இங்கே கூறப்பட்டு இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மின்னு எடுத்த உடனே தியானம் பண்ணப்படாது ஸ்ரவணம் பண்ணி மனநம் பண்ணி அதுக்கப்புறம்தான் பண்ணணும் ஆக என்னால் திடீர்னு மொட்டையாக சும்மா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு அர்த்தம் தெரியாமல் பண்ணால் அர்த்தம் தெரியாமல் ஜபம் பண்ணால் பிரயோஜனம் உண்டு ஒன்றும் தப்பு கிடையாது நம சிவாயா ஓம் நமோ நாராயணாயா அதெல்லாம் நம்ம வந்து அர்த்தமே தெரியாட்டால் கூட பரவாயில்லை நான்ண்ணா என்ன ராண்ணா என்ன யானா என்ன நான்ண்ணா என்ன யான்ண்ணா என்னன்னு தெரியாமல் பண்ணினோம்னா ஒன்றும் தப்பு கிடையாது அது புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் நல்லது அர்த்தம் தெரியாட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் அகம்பிரம்மி அப்படி இல்லை நல்லா ஸ்பஷ்டமாக புரிஞ்சுன்னு தான் பண்ணணும் ஆகையினால அப்படி நன்றாக தெள்ள தெளிவாக சிரவணம் செய்து அதை புரிந்து கொண்ட ஆழ்ந்து எவன் நினைக்கிறானோ அவனுடைய மனம் எப்பொழுதும் அந்த விறத்தியவே விறத்தியே ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறது அதுதான் இந்த ஸ்லோகம் எப்பவும் அவனுக்கு அந்த விறத்தியே தான் இருக்குது அந்த விறத்தியே இருந்தாலும்னு அவசியம் இருந்தாலும் மனசில் ஆழமாக பதியறதுக்கு அப்படி பிரயத்தனம் பண்ண வேண்டியது அவசியம் அப்படி பண்ணினத்துக்கு பிறகு ஒருவேளை விவகாரங்களில் ஈடுபட்டாலும் பாதிக்காமல் இருக்கக்கூடும் ஆகையினால இவனுடைய மனசு எப்போ அதையே நினைக்கிறதுனால அது மயமாக ஆகிவிடுகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது சீரியஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு மு தீவிர முமுக்ஷுவானவன் சிரவணம் பண்ணினான்னா அவனுக்கு எப்பவும் இதே சிந்தனை தான் இருக்கும் வேறு சிந்தனையெல்லாம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு அதெல்லாம் வரவே வராது மற்றதுலெல்லாம் புத்தியே ஈடுபடாது இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆகையினால் அவனுக்கு இப்படி நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி அவன் புத்தி இப்படி ஆயிடுறதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறான் சார்ந்ததின் வண்ணமாவது மனம் என்று சொல்லுவது போல எதை ஆழ்ந்து நாம் எண்ணுகின்றோமோ அந் அந்த எண்ணமானது அது பற்றியே இருக்கிறது வேறு எதையும் ஆழமாக எண்ணுவது இல்லை இப்படி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்லோகம் எப்படி இருக்குது முதல்ல வந்து திருஷ்டாந்தம் என்ன சொல்லுகிறது சைந்தவசிய கனக உப்பினுடைய கட்டியானது உப்பினுடைய கட்டியானது உப்பு கட்டி அது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தா இப்படி தான் இருக்கும் உப்பினுடைய கட்டியானது அப்படின்னா எப்படி இருக்கும் அது உப்பு கட்டியானது சைந்தவம்ங்கிறது வந்து உப்புக்கு ஒரு பேர் சைந்தவம்னா குதிரைக்கும் சைந்தவம்னு பேர் குதிரைக்கும் சைந்தவம்னு பேர் சாப்பிட்ற போது சைந்தவம் ஆனையான்னா அது ஜோக்கே சொல்லுவார் சாப்பிட்ற போது சைந்தவம் ஆனையான்னா என்ன கொண்டு வரணும் குதிரைவா கொண்டு வர்றது பயப்படுறபோது சைந்தவம் ஆனையானா லவணம் உப்பு கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தானா அப்படிலாம் சொல்லுவாங்க சைந்தவம் சிந்து கடல்லிருந்து உண்டானது எதுவோ அதுக்கு பேர் உப்பு சைந்தவம் அப்புறம் கடற்கர பிரதேசங்கள்ல இருக்கிறதா குதிரை அரேபிய குதிரைகள் அதனால அதுக்கும் சைந்தவம்னு பேர் ரெண்டும் ச சேர்ந்து ஜிரதையாக இது உயிர் உள்ளது அது வந்து ஜடம் சைந்தவசிய கனகா உப்பு கட்டியானது எத்வத்து ஜலயோகாத்து ஜலம் பவேத் எப்படி ஜலத்தினுடைய சம்பந்தத்தினால் ஜலமாகவே ஆகிவிடுகிறதோ உப்பு கட்டியத்துக்கு ஜலத்தில் போட்டால் என்ன ஆகும்னா அது ஜலம் வந்து உப்பாயிடும் அது ஜலம் உப்பாயிடுறதுங்கிறத விட முக்கியம் உப்பு ஜலமாயிடும் உப்பு ஜலமாயிடும் உப்பு கட்டி தெரியாது இது கட்டிய வெளி விஷயங்களில் உட்கார்ந்துருக்கு இந்த புத்தி அதை வந்து தூக்கி பிரம்மாக்கார விறத்தியிலையே எப்பவும் வச்சுட்டே இருந்தோம்னா விடுறதே இல்லை அத்வைத அனுபூதி மூணு செஷனும் வச்சுக்கல பாருக்கலாமல் ஜலயோகாத்து ஜலயோகாத்து ஜலசம்பந்த ஜலம் ஜலமாகவே ஆயிடுறது அப்புறம் உப்பு கட்டிய தேடத்தான் வேணும் எங்கே உப்பு போட்டேன்னு இதுக்குள்ள காணவே இல்லையா குடிச்சுப்பார் தெரியும்னா உப்பு போட்டால் அதில் கண்ணுக்கு தெரியவே தெரியாது காணாமல் போயிடும் ஜலமயமாக ஆகிடுறது அதுதான் திருஷ்டாந்தம் அது மாதிரி பிரம்மவேதினா சுவாத்மய புத் பிரம்மவேதினா புத்தி ோாது ஆத்வதின பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அறிந்தவனுடைய பிரம்மத்தை அறிந்தவனுடைய வேதாந்தத்தின் பரம தாத்யத்தை அறிந்தவனுடைய புத்தி புத்தி புத்தியானது ம யோகா எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணுவதால் இந்த இடத்துல யோகாத்துனா சம்பந்தாது சம்பந்தம்னா என்ன அர்த்தம்னா புத்தி எப்பவும் ஆத்மாக்கார விரத்தியிலே அதிகமாக இருக்கு நேற்றுக்கே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ விஷயம் நமக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ்லாம் எத்தனையோ க வேலை பார்த்துருப்பீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரியம் பார்த்துருப்பேன் முக்கியமாக சமையல் உப்மா செய்வது எப்படி உப்மா குழக்கட்டை செய்வது உப்மா குழக்கட்டை செய்வது எப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாவே தெரியும் அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் உப்மா குழக்கட்டை செய்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அது மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால அப்பப்போ உப்மா குழக்கட்டை செய்வது எப்படிங்கிறத தியானம் பண்ணணும் அவசியமான உப்மா கொழுக்கட்டை செய்யணும்னு தோணித்துனா உங்களுக்கு உப்மா கொழ்கட்டை செய்ய தெரியும் அதெல்லாம் இப்படி வேக வைக்கணும் ஒரு வேக்காட்டுக்கு ரெண்டு வேக்காடு வைக்கணும் வைக்கணும் இதெல்லாம் தெரியும் இது அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு போறோம் அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்குன்னா பிரச்சனை தான் சாப்பிடறவனோட பிராரம்பது அந்த நேரத்துக்கு அது சரியாக ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது நடைஞ்சல் அது மாதிரி இது வந்து யாராவது நம்மளை வந்து குறை சொல்லியோ நமக்கு ஏதோ கஷ்டம் வர்றது சரீரத்துக்கு ஏதோ வியாதி வர்றது இல்லாட்டி வீட்டில் ஏதோ பிரச்சனைகள்லாம் வருது பையன் சரியா இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லை என்னவோ வர்றது அப்படி வரும்போது என்னென்ன பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் அந்த நேரத்துக்கு இது ஞாபகத்துக்கு வரணும் ஞாபகத்துக்கு வரணும் வெளியில் சொல்லப்படாது வந்து எனக்கு தெரியும் நீ வந்து உனக்கு என்ன எனக்கு வந்தா என்ன உனக்கு வந்தா என்ன எல்லாம் இப்படித்தான் வெளியில் சொல்லப்படாது ஞாபகத்துக்கு வரணும் அது மனசுக்குள்ள இருக்கணும் ஆனால் வெளியில் பேசுகிற போது இரு உனக்காக நான் ஸ்பெஷலாக தட்சிணாமூர்த்தி ஒரு பூஜை பண்ணுறேன்னு கூட சொல்லணும் எல்லாம் சொல்லணும் வெளியில பார்த்தா தெரியவே தெரிய விடாது வந்து விவகாரத்துல வந்து நான் வந்து படிச்சிருக்கேன்னாக்கும் அதனால நான் உனக்கும் சொல்றேன் வச்சுக்கோ நீயும் கோபம் வந்துடும் வாழ்க்க உங்க வேதாந்தத்தை நீங்களே வச்சுக்கோ சொல்லுவோம் அதனால இது வந்து என்ன பண்ணணும்னா மனசுல ஆழமா இருக்கணும் அந்த நேரத்துக்கு நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் வெளியில எல்லாம் நம்ம அந்த நேரத்துக்கு அது ஞாபகத்துக்கு வந்ததுன்னு சொன்னா நாம வந்து உண்மையான முமுட்சுவா இருந்து ஒழுங்கா படிச்சிருக்கோம்னு அர்த்தம் இல்லைன்னா அது என்னன்னா நமக்கு இன்னும் போதாது அப்படின்னு அர்த்தம் இந்த புத்தி என்ன பண்றதான்னா எப்பவும் அதையே அது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா வந்து ஆழமா மனசுக்கு போற வரைக்கும் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அவசியம்தான் நன்றாக நிஷ்டை ஏற்பட்ட பிறகு எப்ப பார்த்தாலும் இருக்கணுங்கிறது இல்லை விவகாரத்தில் வந்து விஷயாபிமுகமா போனாலும் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது விஷயங்களை நினைப்பதால் ஒன்றும் குற்றம் இல்லை ஆனால் எப்பொழுது தேவையோ அப்பொழுது இந்த ஞானம் வேலை செய்ய வேண்டும் தெரிய சரியான நேரத்தில் இந்த ஞானம் பயன்படலா கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சதெல்லாம் வீணா போய்டும் ஆகையினால அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த ஞானம் ஆழமாக பதிவதற்கு நிதித்தியாசனம் பகவான் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தை இதுக்குன்னே ஒதுக்கியிருக்கார் அதனால் பல இடங்களில் ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவ்யா சங்கராச்சாரியார் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லுகிறார் இந்த மூணும் சேர்ந்துதான் ஞானசாதனம் சொல்லிட்டார் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் மூணும் சேர்ந்துதான்ப்பா ஞானசாதனம் தனியாக ஸ்ரவண ஞான சாதனம்னு அர்த்தம் பண்ணாதே அப்படின்னு சமன்வய பாஷியத்தில் சொல்லி இருக்கிறார் ஆகையினால சில பேர் அது கேட்குறாங்க அவங்க அப்பா அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணுமேன்னா மூணும் சேர்ந்து தான் ஞான சாதனம் பிரிக்க முடியாது அப்போது இந்த அவகத்தி பர்யந்தம் அந்த ஜான நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் நாம் அதை வந்து ஞானத்தை பெற்றாகணும் அந்த அந்த விற்த்தி அந்த விற்த்தியை அதிகமாக டெவலப் பண்ணணும் ஆகையினால் எப்போவும் புத்தியானது ஒரு தரம் புரிஞ்சுணும் ஒரு மாத்திரம் ஆழமாக போகிறது அது நன்றாக மனசில் பிரதிபந்த அப்ரதிபந்தகானமாக அதை ஆக்கணும் பிரதிபந்த ரஹிதம் அந்த ஞானத்தை மனசில் வைக்கணும் நமக்கு முதல்ல ஜானம் இருக்கும் ஆனால் விப சம்சயம் விபரியங்கிற பிரிபந்தத்தோடு ஞானம் இருக்கும் மனநிதித்தியாசனம் பண்ணிட்டோமான அந்த சம்சயம் விபரீதம்ங்கிற பிரதிபந்தம் நீங்கிடும் ஆகையினால இது வந்து அப்ரதிபந்தகானம் அப்ரதிபந்தகானம் சம்சயம் விபரீதத்தோடு சேர்ந்திருந்த அதுக்கு பேர் என்ன சப்ரதிபந்தகானம் புரிஞ்சிருக்கு எல்லாம் தெரியறது சரீரன்னா இல்லை மனசுனா இல்லை எல்லாம் புரியறது ஆனால் அப்பப்போ மறந்து போயிடுறது சரியா எப்ப தேவையோ அப்ப ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது அது வந்து சப்பிரதிபந்தகம் ஆனா இந்த நிதித்தியாசனம் பண்ணிட்டோமான நன்றாக ஆழ்ந்து தியானம் பண்ணிட்டோமான நேரத்தை ஒதுக்கி ஒழுங்க அதை நன்றாக தியானம் பண்ணி இந்த வேதாந்தத்தை படித்ததே நினைச்சா போறோம் அப்ப என்னாகும்னா இந்த பிரதிபந்தங்கள்லாம் நீங்கிடும் அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்லுகிறது பிரம்மவேதினா புத்தி ஸ்வாத்மயோகாத் ஆத்மாவினுடைய சம்பந்தம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஆத்மஸ்வரூபத்தினால் ஆத்மஸ்வரூபத்தினால் ஆத்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டுவிடக்கூடாது ரொம்ப ஆத்மஸ்வரூபம் வந்து அத்வைத ஸ்வரூபம் ஏக்கம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒன்றுன்னெல்லாம் முதல்லருந்தே சொல்லின்னு இருக்கோம் அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லாட்டி பகவத்கீதை படித்திருந்தேன்னா பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் என்னெல்லாம் ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொன்னோமோ அந்த லக்ஷணத்தை நினைவுபடுத்திக்கணும் ஆத்மா நித்யா ஆத்மா நிர்வீகாரி ஆத்மா சத்தியகா ஆத்மா அப்ரமேயா ஆத்மா அவிநாஷி ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்னெல்லாம் ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஆத்மா அவ்யக்தா ஆத்மா அச்சிந்தியகா ஆத்மா அவிகாரியா என்னெல்லாம் உங்களுக்கு லக்ஷணம் சரியா தெரியணும் அந்த லக்ஷணத்தெல்லாம் சரியாக நினைவுபடுத்தி ஆத்மானாத்மா விவேகம் பண்ணி ஆத்மாவோட லட்சணம் என்ன அனாத்மாவோட லக்ஷணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஆத்மாவையே தியானம் பண்ணுகிறவனுடைய புத்தியே ஆத்மா ஆயிடுறதுங்கிறார் ரியலாக அப்படி கிடையாது அது எப்போவும் என்னன்னா ஆத்மாக்கார விற்பி மயமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இது நிஜமாகவே இந்த வந்து இப்போ ஜலத்தில் வந்து உப்புக்கட்டியை போடுற மாதிரி உப்பு கட்டியை போட்ட உடனே என்ன ஆகிடுறது உப்பு கட்டி காணாமல் போய்டுறது ஜலமாகது அது மாதிரி புத்தியை தூக்கி ஆத்மாவில் போட்ட உடனே புத்தியை காணாம போயிடுத்து என்ன நம்ம திருஷ்டாந்தத்தையும் தாஷ்டாந்தத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சு குழப்படுவோம் ஆகினால இங்க என்ன புரிஞ்சுக்கணுமா ஆத்மாவே நினைச்சு நினைச்சு அந்த விற்பி மயமா இருக்குன்னு அர்த்தம் அது மயமா ஆயிடுறதுன்னு அர்த்தம் புத்தியானது ஆத்மாக்கார விறத்தியோடையே அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக மற்ற விறத்தியெல்லாம் வர்றது இல்லேன்னு அர்த்தம் இல்லை மற்ற விறத்திகள்லாம் வரலாம் வந்தாலும் இந்த விறத்தி தான் பலமாக அர்த்தம் இந்த விற்பி அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அகம் முக்தோஸ்மிங்கிற எண்ணம் தான் ஆழமாக பலமாக இருக்கிறது என்று பொருள் மற்ற எண்ணங்கள் பலமாக இருக்காது நாஸ்தி புத்திரயுக்த நச்சா யுக்தி அசாந்த செகுதுகம் அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா இது ஸ்தித பிரஜ லட்சணத்தில் வருகிறது அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவனுக்கு இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு ஒழுங்குபடுத்தாதவனுக்கு ஞானம் வராது அப்படியே ஞானம் வந்தாலும் இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு அதை தியானம் பண்ண முடியாது தியானம் பண்ண முடியாதவனுக்கு சாந்தி இல்லை மனசில் அமைதி இல்லை மனசில் அமைதி இல்லாதவனுக்கு இன்பம் எங்கேன்னு கேட்குறது இந்த ஸ்லோகம் நாஸ்தி புத்திர் அயுக்த அயுக்த புத்தி நாஸ்தி அயுக்தாவனாச்ச நாஸ்தி நபாவயத்தாந்தி அபாவயத்தாந்தி தியானம் பண்ணாதவனுக்கு சாந்தி கிடையாது அசாந்தசிய சுகம் குதா அவனுக்கு எங்கே இன்பம் இருக்க போகிறது பிரம்மானந்தம் பரமானந்தம்லாம் எங்கே இருக்க போகிறது இருக்கவே இருக்காது அவன்தான் வந்து ஜிலேபி ஆனந்தாவாக இருக்கானே அதனால் வந்து பாதாமல்வா ஆனந்தா அதனால் வந்து இதில் தான் நமக்கு ஆனந்தம் இருக்கு அது அயுக்திய அது அயுக்தியக்காக சொல்கிறேன் இதில் யுக் இதில் சேராததுனால அதில் இருக்கிறதுனால வர்றதில்லை ஆக இந்த ஸ்லோகம் தெளிவாக மிக அழகாக சொல்லுகிறது ஞானிக்கு அவனுடைய புத்தி எப்போ அதையே தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும் செய்தாலும் ஏதாவஸ்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் நல்ல பாட்டுது என்ன செஞ்சாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏது அவஸைப்பட்டாலும் எத்தகைய பெரிய தவம் செஞ்சாலும் சரி இல்லை இல்லை வந்து பஜாரில் போய் கடைக்கு சாமான வீட்டிலுக்கு சாமான வாங்கிட்டுருக்கான்னாலும் சரி வந்து இங்கே தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருந்தால் நமக்கு என்ன ஒரு சாந்தி இருக்கோ அதே சாந்தி பஜாரில் வந்து துணி கடையில் வந்து துணியை வந்து திருப்பி திருப்பி போட்டுருக்குற போது தோணணும் அந்த சாந்தி அங்கேயும் வரணும் அதில் எத்த அவஸ்தை எத்தவத்தை செய்தாலும் எத் எத்தகைய தவத்தை செய்தாலும் ஏது அவஸ்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே ஒரு பெண் வந்து குடத்தை தலையில் சுமந்துட்டு போகிற போது அவர் ரெண்டு கையும் வீசின்னு வருவாளாம் வந்தாலும் அவ மனசு முழுக்க அந்த மனசு அந்த குடத்து மேலே அந்த பேலன்ஸ் அந்த மனசு அதில் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இவரும் யாரு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன பிரம்மவேதி பிரம்மவேதி வேறு யாருன்னா நம்மளாக இருக்கணும்னு யார் புரிஞ்சுக்கணும் நம்மளாக இருக்கணும் பிரம்மவேதினா புத்தி ததா ஆத்ம பதி நீங்கள் முதல் வரியில் போட்டுக்கணும் எதா சைந்தவசன ஜலயோகாத் ஜலம் பவேத்து அந்த எத்வத்துங்கிறத யதான்னு போட்டுங்க ததா பிரம்மவேதினா புத்தி சுவாத்மயோகாத்து ஆத்மையேவ பவதி ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது அது ஆத்மாவா ஆறுதுன்னுலாம் அர்த்தம் பண்ணிக்காதீங்க நிஜமாக ஆத்மாவா ஆகிறது அது புத்தி புத்தி தான் ஆத்மாக்கார வத்தி பலமாக பிரதானமாக இருக்கிறது பிரதானமாக இருக்கிறது அதிகமாக அதுதான் இருக்குது விட்டுட்டா என்னன்னா திரும்பவும் ஏதாவது ரேடியோ போடுவோமா டிவி போடுவோம் அதுமாதிரிலாம் தோன்றதில்லை எப்பவும் பேசாமல் தச்சிந்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோ பிரபோதனம் இதுதான் பிரம்மாபியாசம் விதுர் புதாகான்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை நினைக்கிறது அதை சொல்றது தச்சித்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அதையே ஆழ்ந்து எண்ணுவது அதையே பேசுவது ஒருவருக்கொருவர் இதையே சொல்லிக்கொள்வது இதைத்தான் பிரம்மாபியாசம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஏததேக்க பரத்வம் பிரம்மாபியாசம் விதுர் புதாக ஏக பரத்வம் இதே தான் வேலை வேற எதுலேயும் எண்ணமே இல்லை எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்தது இனி போதும் பராபரவேன்னு தான் படித்தோம் அதனால் தேவையில்லாதெல்லாம் நினச்சி நினச்சி எவ்வளோ இல்லை நம்ம நினைக்கணும்னு நினச்சா போகிறோம் நமக்கு நியூஸுக்கு நிறைய வழி இருக்குது அதனால் அதுதான் விட்டு விட்டு இப்படி வந்து தனியாக காட்டுக்கு வந்திருக்கோம் ஒன்றும் நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறமும் என்ன தான் நடக்குது உலகத்தில் தெரியவே இல்லையே அப்படின்னு அது தெரிஞ்சுப்போமே இருபத்தி மூணாந்தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் தெரிய போகிறது இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே ஆஃபீஸில் பேப்பர் இருக்குது அது கண்டிப்பாக பார்க்காம இருக்க முடியாது எல்லாம் போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் தெரிஞ்சு வந்துடுவோம் ஆக இருக்கட்டும் பிரம்மவேதினா புத்தி ஆத்மாஏவ பத்தி அடுத்தது இனி ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரையிலும் ஒரிஜினல் ஆத்மாவும் டூப்ளிகேட் ஆத்மாவையும் பிரித்து பார்க்க போறோம் அதாவது போலி ஆத்மா உண்மை ஆத்மா இந்த டூப்ளிகேட் எதுல இருந்து பாருங்க பொ இதுலந்து ஆரம்பிச்சிருக்க எது ஆத்மா எது உண்மையான ஆத்மா எது பொய்யான ஆத்மா அப்படிங்கிறத விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதெல்லாம் வரக்கூடிய ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம் ஸ்லோகத்தை பார்க்கலாம் தோயாஸ்ரயேஷு சர்வேஷு பானுரே கோப்பே கவது तथा மா தாற்றேஷ் தோய்யுப்ப एको प्यात्मा तथा अपि தாத்தேகவிரி அனைவத் ப முதல் வரி இது கூறியதே கூறுற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு விளக்கத்துக்காக இப்படி ஆரம்பிக்கிறது தோயாஸ்ரயேஷுனா நீர்நிலைகள் கிணறு குளம் குட்டை குடத்தில் உள்ள நீர் பெரிய பாத் அகன்ற பாத்திரத்தில் உள்ள நீர் எல்லாவற்றையும் இது குறிக்கும் தோயாஸ்ரயேஷு சர்வேஷு சர்வேஷு தோயாஸ்யேஷு தோயம்னா ஜலம் ஆசிரியம்னா சார்ந்திருப்பது நீர் எந்த இடத்திலே சேர்ந்து இருக்கிறதோ அதற்கு பெயர் தோயாஸ்யம் அதனால் சர்வேஷு தோயாஸ்யேஷு ஏக அப்படி பானு சூரியன் ஒருவனாக இருப்பினும் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற போது பிரதிபிம்பிக்கும் பொழுது அநேகவத்து பாதி பல்வேறாக தோன்றுகிறான் இது வந்து கிணத்துல பிரதிபிம்பிக்கிற சூரியன் அது குளத்தில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் இது குட்டையில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் இது டம்ளர் ஜலத்தில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் அப்படின்னு சொல்லி அநேகவத்து அநேகமாக இருப்பது போல தெரிகிறது இது திருஷ்டாந்தம் முதல் வரி தாஷ்டாந்தம் இவ்வாறு சொல்லுகிறது ததா சர்வக்ஷேத்ரேஷு ஏகோபி ஆத்மா அநேகவது பாதி சர்வக்ஷேத்ரேஷு எல்லாம் கீதையை ஞாபகத்தில் வச்சுன்னு சொல்றது க்த்தாப்பி மாம் வித்தி கிருஷ்ணர் அதை தான் சொல்றார் இதுதான் விட்டார் க்ஷேத்திரேத்திரையோர் ஜானம் எத்தானம் மதம் மம எது இதுதான் ஞானம் மற்றதெல்லாம் ஞானம் இல்லை அஜான துல்லியம் மற்ற ஞானமெல்லாம் அது நமது சம்சாரத்துக்கு ஹேதுவாக இருப்பதால் இந்த ஞானம் ஒன்றே முக்திக்கு ஹேதுவாக இருப்பதால் இந்த ஞானத்தைத்தான் ஞானம் என்று கருத வேண்டும் மற்ற ஞானமெல்லாம் ஒரு வகையில் நம்மை துன்பத் ஒரு வகையில் நம்மை துன்பத்தில் தலைப்பதால் துன்பத்தில் தளைப்பதால் அது அஜானத்திற்கு நிகரென்றே கூற வேண்டும் சர்வக்ஷேத்ரேஷு எல்லா க்ஷேத்ரங்களிலும் ஏகோபி ஆத்மா ஒன்றாக இருப்பினும் ஆத்மா அநேக்கவது பலவாறாக தோன்றுகிறது இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நானாவிதேஷு கும்பேஷு நான் மறந்து போயிருக்கோம் அது ஒன்று உத்தமாதீனி புஷ்பாணி பரியங்க ரஞ்சு ரந்த் ரஞ்சு ரந்திரேஷு அதெல்லாம் அந்த திருஷ்டாந்தமெல்லாம் பார்த்தோம் பல குடங்கள் திருஷ்டாந்தம் பல புஷ்பங்கள் திருஷ்டாந்தம் அப்புறம் சங்கிலி ஓட்டை திருஷ்டாந்தம் எல்லாமே பார்த்தோம் அதே தான் திரும்பவும் வேறு மாதிரி ஆனால் இனி அடுத்த இதில் இது பற்றி விளக்கம் வரப்போகிறது அதுக்காக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு பலவாறாக தோன்றுகிறது ஏகோபி அநேகவத் பாதி அடுத்த ஸ்லோகம் பானோரன்யா பாதி ஜலபானுர் ஜலேயா भाति ஆமோசி தானோரீ यथा, भाति तथा यथा जले ये जलभानु हुँ भानो अव आभाति तथा बुद्ध இப்படிதான் அன்வயம் விளக்கமாக சொல்லுகிறேன் எதா எப்படி ஜலே ஜலேன்னா ஜலத்தில் ஜலபானு பேரே வைக்கலாம் போல் ஜபானு ஜ இருக்கூடிய சூரியன் ஜல பிரதிபிம்பிக்கிற சூரியன் அர்த்தம் ஜலத்துல பிரதிபிம்பிக்கிற சூரியன் பானோஹோ அந்நகா இவ ஆபாதி சூரியனுக்கு வேறாக தெரிகின்றானோ அது தெரியுது அங்க இருக்கார் அந்த சூரியன் இந்த சூரியன் இங்க இருக்கு இது வேற அது வேறேன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிறோம் பிரி நினைக்கிறோம் இது வேறேன்னு நினைக்கிறோம் அது மாதிரி யதா ததா யதா ததா இந்த இந்த அத்வைத அனுபூதியில் நிறைய இருக்குது ஒன்று இல்லாட்டி ததா இல்லாட்டி யத்வது ஆர் இது பேர் சம்ஸ்கிருதத்தில் சசம்பந்திக்க சப்தாகனு பேர் சசம்பந்திக்க சப்தாக யஹான்னு வந்தால் சஹான்னு வரும் அப்புறம் வந்து எத்துன்னு வந்தா தத்துன்னு வரும் வந்தா தான் வரும்வத்துன்னு வந்தா தத்வத்துன்னு வரும் உங்களுக்கே தெரிஞ்சு பெற்று அதனால இதுக்கு பேர் சசம்பந்த சப்தம் இது வந்தால் அது வரணும் அது இல்லாட்டா கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணணும் இப்போ அதே மாதிரி ஆத்மனஹ புத்தவ் புத்தவனா புத்தியில் ஆத்மனா ஆபாசகா புத்தில புத்தி ஜமாக இருந்தாலும் ஆத்மாவை பிரதிபிம்பிக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது சத்வப்பிரதானமாக இருப்பதால் சத்வம் வந்து ஜடமாக சேதனமாக ஜடம்னு தெரிஞ்சிருக்கு ஞாபகம் இருக்கணும் வந்து ஜ சேதனம் நினச்சிடக்கூடாது சத்வத்துக்கு சக்தி என்னன்னு கேட்டால் சேதனத்தை பண்ற பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு சக்தி சத்துவ பிரதானமான புத்திக்கு இருக்கிறது ஆகையினால என்ன பண்ணுகிறது பிரதிபிம்பிக்கிறது சக்தி இருக்கோ ஜலத்துலதான் பிரதிபிம்பிக்கும் பிரதிபிம்பவது இந்த ஆத்மபோத ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் சதா சர்வகதோத்மா சர்வத்திர அவபாசத்தை எங்கேயும் அது விளங்காது புத்தவ அவசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது அந்த ஸ்லோகம் புத்தியில்தான் அவபாசம் ஆபாசம் ஏற்படும் தோற்றம்னு அர்த்தம் ஆபாசம்னாலே சம்ஸ்கிருதத்தில் பிரதிபிம்பம்னு இங்கே அர்த்தம் சொல்றோம் தோற்றம்னு ஒரு அர்த்தம் சுகாபாசகான்னு சொல்றது இல்லையா சுகாபாச விஷயங்கள் எல்லாம் சுகாபாசம் இருக்கு அப்படிங்குறோம் சுகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர விஷயங்கள்ல சுகங்கிறது உண்மையிலேயே இல்லைன்னு அர்த்தம் சுகாபாச ஆபாசம்னாலே தோற்றம் போலின்னு அர்த்தம் டூப்ளிகேட்னா அர்த்தம் இந்த புத்தி வந்து ஆத்மா மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஆத்மா இல்லை மாதிரி இருக்கு இந்த ஸ்தூல சூக்ம சரீரமெல்லாம் ஆத்மா மாதிரி இருக்கிறது ஆனால் இது ஆத்மா அல்ல அதனால ஆபாசம்னா ரெண்டு மீனிங் ஒரு மீனிங் இங்கே வந்து ரிஃப்ளக்ஷனுங்கிற அர்த்தம் இருக்கு இன்னொரு மீனிங் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது தோற்றம் போலி அப்படின்னு அர்த்தம் நேற்றுக்கே சொன்னேது சித்து போலி ஏன்னா ஒரு சொன்னா போறா சொல்லிகிட்டே இதெல்லாம் இல்லை புத்தவ் ஆத்மனக ஆபாசா ஆத்மாவினுடைய ஆபாசமானது ஆத்மனா அந்நகா இவ பாதி ஆத்மாவுக்கு வேறாக இருப்பது போல தெரிகிறது நகையானது தங்கத்துக்கு வேறாக இருப்பது போல ஆடையானது நூலுக்கு வேறாக இருப்பது போல அது சரியாக தெரியாது அந்த சொல்லு ரெண்டும் வேற இல்லையா சொல்லு இரண்டும் வேறாக இருப்பது போலத்தானே இருக்கு ஆடை என்கின்ற சொல் நூல் என்கின்ற சொல் இரண்டு சொல்லும் ஒரே சொல்லவே ஒரே பொருள் அல்லவே இரண்டு சொல்லுக்கும் ஒரே பொருள் அல்லவே ஒரே பொருள் தான் இரண்டு சொல்லுக்கும் ஒரே பொருள் தான் இருக்கு ஆடைங்கிற சொல்லு எதை குறிக்கிறதுனா நூலைத்தான் குறிக்கிறது நூலுங்குற சொல்லு எதை குறிக்கிறதுனா நூலைத்தான் குறிக்கிறது அப்ப எது உண்மை இப்போ ஆடைங்கிற சொல் போலி சொல் நூலுங்கிறதான் உண்மை இது மாதிரி ஒன்று விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கணும் நகைங்கிறது போலி தான் உண்மை சொல்லுக்கு உண்மையிலேயே பொருள் இருக்குதுன்னு சொன்னால் தங்கம் மாத்திரம் தான் அப்புறம் அதையும் விசாரம் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் கடைசியில் பிரம்மந்தான் வந்து நிற்கும் அப்புறம் வந்து தங்கம்ங்கிறதும் உண்மை கிடையாது அது ஆழ் ஆழ்ந்து பண்ணினோம்னா அது கடைசியில் பிரம்மத்தில் போய் முடியும் ஆகையனால ஆத்மனகா அந்நகா இவ பாதி இது ஆத்மாவுக்கு வேறாக இருப்பது போல தெரிகிறது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போது ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நான் நம்ம சொல்கிற போது நம்மக்கிட்ட மூணு அம்சம் இருக்குது ஈஸ்வரனுக்கு மூணு அம்சம் சொன்னேன் ஞாபகம் இருக்கோ அப்போவே இதை சொன்னேன்னா சொல்லலையான்னு எனக்கு ஞாபகமும் இல்லை நான் இப்போ சொல்கிறேன் ஈஸ்வரன்கிட்ட மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் சுத்த சைதன்ய அம்சம் இன்னொரு அவருடைய மாயா அதாவது அந்த மாயா அம்சம் மாயான்னு சொல்கிறது மாயான்னு தான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது மாயா அம்சம் அதான் மீடியம்னு சொல்லுவோம் மாயா அம்சம் அவருடைய மீடியம் அந்த சுத்த சைதன்யம் மாயா ப்ளஸ் பிரதிபிம்ப சைதன்யம் மூணையும் சேத்தா சுத்த சைதன்யம் ப்ளஸ் மாயா ப்ளஸ் பிரதிபிம்பை டு ஈஸ்வரன் இந்த இந்த மூணில் வந்து சுத்த சைதன்யம் வந்து விவர்த்த காரணம் மாயா வந்து பரிணாமி காரணம் பிரதிபிம்ப சைதன்யம் வந்து நிமித்த காரணம் இதெல்லாம் முதலே சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது இதெல்லாம் பொறுவாக ஞாபகம் இருக்கிற பழக்கம் இல்லை ஆகையினால இது அநேகமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமம் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்வ பிராதியேன நிமித்த காரணம் ஸ்வ உபாதி பிராதான்யேன உபாதான காரணம் அப்புறம் வந்து என்னன்னா அதிஷ்டானேன விவர்த்த காரணம் இப்படி மூணும் இருக்கு ஈஸ்வரங்கிட்ட வேண்டாம் இது ரொம்ப குழப்பணும் வேண்டாம் நின்று புரிஞ்சுக்கோதன்யம் பிளஸ் மாயா பிளஸ் பிரதிபிம்புக்கும் இப்படி ஒன்று இருக்கு சுத்த சைதன்யம் நம்மகிட்ட இருக்குது நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது நாம தான் அது பரவாயில்ல ஒரு வார்த்தைக்காக சொல்லுவோம் சுத்த சைதன்யம் பிளஸ் அவித்யா அல்லது ஸ்தூல சூக்ம ஷரீரம் அப்படி போட்டுக்கணும் அவித்யா மாயை போட்ட மூலயம் அதனால இங்கே அவித்யான்னு போட்டுக்கிறோம் ஆகினாலும் அவித்யா போட்டுக்கலாம் இல்லாட்டி சூக்ம ஷரீரம் அவித்யா தான் பெஸ்ட் அப்புறம் பிளஸ் சைதன்யம் இஸ்இக்குவல் ஜீவன் ஆக யம் பிளஸ் அவித்யா பிளஸ் பிரதிபிம்பம் இஸ்வல் டு ஜீவகா இந்த பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு பேரு தான் சிதாபாசம் இந்தியாவுடைய காரியம் தான் என்னது ஸ்தூல சூக்ம ஷரீரங்கள் ஆகையினால இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னு ஸ்லோகத்துல இது இந்த ஆத்மா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலயா விட்டு விலகி இருக்கோ எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு ஆத்மா வந்து மீடியத்தையும் வியாபிச்சிருக்கு ரிஃப்ளக்ட் கான்சியும் இருக்கு ஆத்மா ஆனால என்ன தோன்றதுக்கு வேறாக நம்ம அதை நினைக்கிறோம் இந்த ஸ்லோகம் ஆத்மனா அந்நகா இவ ஆபாதி ஏன்னா ஓரளவுக்கு மேல சொல்ல முட முடியல திருஷ்டாந்திருஷ்டாந்த வந்து பார்த்தா வேற ஏங்கிறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு ஆனால் இங்கேயும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நான் ஆத்மா வேறு புத்தி வேறுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது அவ்வளோ கிளியராக தெரியலை ஆனால் விவேகம் பண்ணி சாஸ்திரம் சொல்கிறது புத்தியவே ஆத்மான்னு நினச்சிட்றோம் ஒரிஜினல் ஆத்மாவாகிய நம்மை நம்மைனா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பியூர் ஆத்மாவை பியூர் ஆத்மான்னு சொல்லக்கூடாது ஆத்மா ப்யூர் தான் ஆனால் வழி இல்லாமல் இப்படி பேச வேண்டியிருக்கு அதனால் அந்த சுத்த ஆத்மாவை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆத்மனகா ஏதோ கொஞ்சம் படிக்கிற போது வேறாக இருக்கிற மாதிரி தோன்றது ஆனால் அது வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறது இந்த சிதாபாசி விவேகம் இப்படி தொடங்கி இருக்கிறது ஆத்மனகா அந்நகா இவ ஆபாதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மாவுக்கு வேறாக இருப்பது போல தெரிகிறது அப்படின்னா இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா அதுக்கு தனி சத்தா எதுக்கு தனி சத்தா அதுதான் இங்க இம்பார்டன்ட் அது அதனுடைய இருப்பு வேறு இது இருப்பு வேறு ரெண்டு பொருள் இருக்கா வந்து இது எடுத்துப்போம் வஸ்திரத்தை எடுத்துப்போம் ஆடைங்கிற சொல்லு நூலுங்கிற சொல்லு எதுக்கு சத்தா இருக்கு உண்மையிலேயே நூலுங்கிற சொல்லுக்கு தான் சத்தா இருக்கு ஆடைங்கிற சொல்லுக்கு சத்தா இல்லை அது மாதிரி இங்க ஆத்மா சித்துக்கு சத்து இருக்கா சிதாபாசனுக்கு சத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் சிதாபாசனுக்கு சத்து கிடையாது சித்து இல்லாமல் சிதாபாசன் எங்கே நூல் இல்லாமல் ஆடை எங்கே சித்தில்லாமல் சிதாபாசன் எங்கே ஆகவே சித்துக்குத்தான் சத்து இருக்கு ரெண்டா தெரியறதுன்னு அர்த்தம் இரண்டு சத்தாக தோன்றுகிறதுன்னு அர்த்தம் ரெண்டு சத்து இருக்கிற மாதிரி தோன்றது உண்மையிலே ஒன்று அசத்து இன்னொன்று சத்துன்னு அர்த்தம் அதை மனதிலே வைத்துக்கொண்டு இவ்வாறு சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் வேறு போல தோன்றுகிறது உண்மையில் வேறு இல்லவே இல்லை என்று பொருள் அது அடுத்த ஸ்லோகம் விளக்குகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் பிம்பம் விநாய बिम्बं विनायथा नीरे प्रतिबिम्बो भवेत् कथम् प्रतिबिम्बो भवेत् कथम् विनात्मनाम तथा बुद्धौ विनात्मनाम तथा बुद्धौ चिदाभासो भवेत् कथम् चिदाभासो भवेत् कथम् बिम्बं विनायथा नीरे बिम्बं विनायथा नीरे भवेत कथं। भी भी भवेत कथं। विनात्मानं तथा வே நீங்க இந்த சத்த நான் புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும் தனித்தனி சத்தா இல்லைன்னு சிதாபாசத்துக்கு அதனால அது வந்து பார்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் இது வந்து உண்மையான பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் என்னெல்லாம சப்தம் இதெல்லாம் போ இது வந்து முழு உண்மையிலேயே இருப்பு சுய இருப்புடையது அது வந்து மேலெழுந்த வாரியாக இருப்பது போல தோன்றுவது உண்மையில் இருப்பது இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த முதல் ஸ்லோகத்தை பார இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியை வந்து திருஷ்டாந்தம் சொல்லுகிறது யா பிம்பம் வினா நீரே பிரதிபிம்பகா கதம் பவேத் ல்லாமல் பிரிம்பம் எப்படி தண்ணீரில் தெரியும் யதா எப்படி பிம்பம் வினா பிம்பம் இல்லாமல் நீரே ஜலத்தில் கதம் எப்படி பிரதிபிம்பா பவேத் எப்படி பிரதிபிம்பம் தோன்றும் ஆகையினால் இது இல்லாமல் அது இல்லை சைத்தன்யம் இல்லாமல் இந்த இந்த இடத்துல இந்த திருஷ்டாந்தத்தை நன்னா பார்ப்போம் பிம்பம் இல்லாமல் சூரியன் ஒரிஜினல் சூரியன் இல்லாமல் மூல சூரியன் இல்லாமல் தோற்ற சூரியன் எப்படி உண்டாகும் அது இல்லாமல் இது இல்லை எப்படி உண்டாகும்ங்கிறது ஆட்சேபம் எப்படி உண்டாகும் அப்படின்னா உண்டாகாது அப்படின்னு சொல்லணும் உண்டாகாது இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இப்படிலாம் பிரயோகங்கள்லாம் உண்டு எப்படி உண்டாகும்பா கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ததா அப்படி ஆத்மானம் வினா புத்தௌ சிதாபாசகா கதம் பவேத் எவ்வளவு சிம்பிளாக இருக்கு பாருங்கள் உயர்ந்த கருத்தை மிக எளிமையாக அழகாக சொல்லுகிறார் ஆசிரியர் ரொம்ப அகேதுக்க தயா சிந்தவாக அதனால் அவர்கள்லாம் இப்போ வந்து இந்த இந்த ஆச்சாரியர் இப்போ சங்கராச்சாரியார் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து அவர் ஏதாவது நம்மகிட்ட இருந்து எதிர்பார்த்தாரா குருதட்சணை எதிர்பார்த்தா எழுதியிருக்கார் நம்ம வந்து ஏதோ காரியம் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம் பண்ணுறோம் அவர் என்னத்தை எதிர்பார்த்துருக்கார் எல்லா மகான்களுமே அப்படி இன்னும் எதிர்பார்க்கிறதே கிடையாது இவ்வளவு எளிமையாக ஒரு கருத்தை புரிஞ்சு சொல்லணும்னா அவர்கள் எவ்வளோ தூரம் அந்த கருத்தை மனசில் வாங்கிட்டுருக்கணும் அதை மனசில் வாங்கினா தானே சொல்ல முடியும் அப்போது யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று அவர்கள்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் இந்த தேசத்தில் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு கைமாறு செய்தாலும் போகிற ஒன்று உளுப்படியாக ஒன்று பண்ணுறது அதை இடைஞ்சல் பண்ணாமல் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இடைஞ்சல் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறது இல்லாட்டி இடைஞ்சல் பண்ணாமல் இருக்குது உபகாரம் முடிஞ்சால் பண்ணுறது இல்லாட்டியும் அபகாரம் பண்ணாமையாக இவ்வளவு சிம்பிளாக எளிமையாக அனுஷ்டு மீட்டரில் தெளிவாக புரிகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கடவுடா சம்ஸ்கிருதம்லாம் தெரிய வேண்டாம் எளிமையாக தெரிஞ்ச பிம்பம் வினா யதா நீரே பிரதிபிம்பக கதம் பவே எல்லாம் சிம்பிள் சம்ஸ்கிருதம் ஏதாவது லங்கு லட்டு லங்கெல்லாம் வேறு வேறு லுங்கெல்லாம் போட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்தாமல் எளி எளிமையாக பிரயோகம் பண்ணி சிம்பிளாக முடிச்சிருக்கார் சரள சம்ஸ்கிருதம் பிம்பம் பாஷைக்கு போயிட்டேன் ஆத்மானம் வினா ஆத்மா இல்லாமல் புத்தியில் சிதாபாசன் எப்படி உண்டாகும் அதற்கு இருப்பு எங்கே இருக்கிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நீங்கள் சைத்தன்யம் இல்லாமல் சிதாபாசனுக்கு இருப்பு எங்கே இருக்கிறது அது இல்லாமல் இது எங்கே அடுத்த ஸ்லோகம் யஸ்துத்மன <Prati> பிரிம்பல <bhi mbha chalat vādhyāha> ரெண்டாவது வரிய சேத்துிக்கிறது உ பிரித்து படிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஆனாலும் பொங்கலுக்கு பிரிக்க புரிய வைக்கிறதுக்காக பிரித்துவிட்டேன் ஆனால் சேர்த்து படிக்கிறது நல்லது அந்த ரெண்டாவது வரியை மாற்றம் இல்லாட்டி ஆபாசகான்னு பிரிக்கலாம் ஆபாசம்தான் இருக்குது பிரிக்க வேண்டாம் அது அப்புறம் பார்த்துப்போம் பிரதிபிம்பலத்வாதியாக எதா பிரதிபிம்பலத்வாதியாக கர்ஹிச்சித்து பிம்பசிய நவேயு அதாவது பிரதிபிம்பத்தினுடைய அசைவுகள் காற்று அடிச்சதுன்னா ஜலத்தில் இருக்கிற பிரதிபிம்பம் அசை அது வந்து எப்படி ஒருபொழுதும் பிம்பத்தை பாதிக்காதோ பிம்பத்துக்கு அந்த அசைவுகள் உண்டாகாது பிரதிபிம்பத்துக்குத்தான் அசைவுகள் உண்டாகும் அசைவுகள் உண்டாகாது சொல்ல போனா பிம்பத்துக்கும் அசைவு கிடையாது பிரதிபிம்பத்துக்கும் அசைவு கிடையாது ஜலந்தான் அசைறது அதனால பிரதிபிம்பம் அசைற மாதிரி இருக்கு இன்னொன்னு சொல்லப்போனா பிரதிபிம்பத்துக்கும் கூட அசைவு கிடையாது அது இன்னொரு ஸ்லோகத்தில் வரப்போகிறது பார்க்கலாம் அதனால பிரதிபிம்ப சலத்வாதியாக பிம்பஸ்ய கர்ஹிச்சித்து நபவேயு ததா த்திரும நன்கு விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ் ஓம்ஷா்ஷாஹரி ஓ